அவர்களின் முன் உணவு வைக்கப்பட்டது அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் அப்போது அவர்கள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தவர்களாக பின்வருமாறு கூறினார்கள் முசாபிபின் உமர் ரதி அல்லாஹின் அவர்கள் பெற்றுக் கொள்ளப்படவில்லை அவரது கால்கள் வெளியே தெரிந்தன அதன் மூலம் அவரது கால்கள் மூடப்பட்டால் அவரின் தலை வெளியே தெரிந்தது பின்னர் பிற்காலத்தில் உலகின் செல்வங்கள் எங்களுக்கு ஏராளமாக வழங்கப்பட்டுவிட்டன எங்களின் நன்மையான அமல்களின் நற்கூலிகள் வழங்கப்பட்டு விட்டனவோ மறுமையில் எங்களுக்கு எதுவும் மீதி இருக்காதோ என நாங்கள் அஞ்சும் என்று கூறிய அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் முன் இருந்த உணவை சாப்பிடாமல் விட்டுவிட்டார்கள் ஒன்று இரண்டு